தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவர்களே எப்படிப்பட்ட வாழ்க்கையை நாம் வாழ்கிறோம் ரச்சிக்கப்பட்டவர்களாயிருந்தும் இன்னும் நம்மில் பழைய பாவங்கள் இருக்கிறதா நம்மோடு போராடுகிற பழைய வாழ்க்கையின் பாவங்களை மேற்கொள்வது எப்படி என்ற கேள்விகளுக்கு பரிசுத்த வேதத்திலிருந்து பதில் சொல்ல வருகிறார் புதியருசுலேம் சபையின் அப்போஸ்தலரும் தலைவருமான எஸ் ஏசுதாசன் அவர்கள் இச்சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு கத்தர்தாமே புதிய வாழ்க்கையை கொடுத்து அவர் இருக்கிற பிரகாரமாய் தேவசாயலை அடையும்படி செய்து அவர் மத்திய வானத்தில் வரும்போது நாமும் ஆயத்தப்படுத்துவாராக ஆமே ஆமே தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமா உண்டாவதாக நாம் மறுபடியும் இந்த வாரத்தின் மதநாளாகி இந்த பரிசுத்த நாள் ஆகிய மனமகிழ்ச்சி நாளிலும் தேவனுடைய திருப்பாதம் கடந்து வந்து கர்த்தரையை ஆராதிக்க தேவனுடைய திருவாக்கு பிரகாரம் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிக்கும் பாக்கியம் நம்பிக்கொண்டாக இந்த ஆண்டு அவருக்கு நன்றி சொல்வோமாக இல்லையல்வையா தேவனுக்கு மய்ம உண்டாவதாக இந்த நாளிலும் நமக்காக தருகின்ற சில வேத வாக்கியங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலையும் அவைகளை சொந்தமாக்கிக் கொள்ள கருத்து நமக்கு உதவி செய்வாராக தேவனுக்கு மகிமை கொண்டு வருந்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் குளித்தமாக துசைதமோ முழுவதையும் குளிர் என்று அறியுள்ளார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ரசிக்கப்பட்டிருக்கின்றோம் அநேக காரியங்களை விட்டுவிட்டோம் அநேக காரியங்களில் நாம் தேயம் பெற்றிருக்கின்றோம் ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதாவது பழைய ஜீவியம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் இருக்கிறது என்று தெரிந்தும் நாம் அதை விடாமல் வைத்து கொண்டே இருப்போமானால் ஜீவியத்தை எல்லாம் அது புளிப்பாக்கி போடும் என்று வேதம் சொல்கின்றது தேவனுக்கு மையமை உண்டாவதாக ஒரு பானை நிறைய புதிய மாவை வைத்து கொண்டு ரெண்டு சொட்டு புளிப்பை அதில் விட்டுவிட்டால் காலையில் பார்த்தால் எல்லாமே புளித்த மாவாக்கிவிடும் என நாம் அறிகின்றோம் அதே மாதிரி வாழ்க்கையில் அநேக காரியங்களில் நாம் ஜியம் பெற்றிருக்கின்றோம் ஆனாலும் அதை குறித்து நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நம்முடைய மேன்மை பாராட்டுதல் அதுவல்ல ஆனால் நாம் எப்பொழுதுமே நம்மை உகித்து ஆராய்ந்து பார்த்து பழைய ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா இருக்கிறது என்றால் உடனே அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ரெண்டும் ஒன்றரை கலந்திருக்க கூடாது என்று தேவனுடைய திருவாக்கு சொல்லுகின்றது இந்த புளித்தமா என்று சொல்வது நம்முடைய பழைய மனிதனுக்குரிய ஸ்வாவங்கள் என்று நாம் காணுகின்றோம் உள்ளான மனிதன் புதிதாக பட்டு கொண்டிருக்கின்றது நேரத்தில் புறம்பான மனிதனிடத்துல அந்த பழைய ஜீவியம் இருக்குமானால் நம்முடைய ஆத்மா நஷ்டம் அடைந்து போகும் அநேகர் கொஞ்ச காலம் பிரகாசிக்கின்றார்கள் அப்புறம் கொஞ்ச கால கழித்து பார்க்கும்போது பழைய மனிதர்களாக மாறிடுகிறார்கள் கேட்டால் என்ன செய்வது முடியவில்லை என்று சொல்கிறார்கள் முடியவில்லை என்பதல்ல நாம் இதையும் ப பழையதையும் புதியதையும் ஒன்றாக ஒன்றாக வைத்துக் கொள்ளும்போது அவைகள் கெட்டுப்போகும் என்று நாம் பார்க்கிறோம் கொலோசேர்களுடன் நிறுவோம் மூன்றாம் அதிகாரம் நாலு முதல் ஒன்பது வரைக்குள்ள வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம் கொலோசேர் மூன்றாம் அதிகாரம் நாலு முதல் நீங்களும் அவரோடு அவரோட கூட மகிழ்மையிலே வெளிப்படுவீர்கள் அவயத்து போடுங்கள் இவைகளின் பொருடே கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபத்தினை வரும் நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு விட்டு வார்த்தைகளையும் அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனையும் தரித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த மகிமை உண்டாவதாக இவைகள் எல்லாம் புளித்தமா என்று நாம் காணுகின்றோம் பழைய மனிதனை அவனுடைய செய்கைகளையும் என்ன செய்ய வேண்டும் அழைத்து களைந்து போட வேண்டும் அவை நிலையில் வைத்திருக்கவே கூடாது பழைய மனிதனுக்குரிய கொஞ்சம் இருந்தாலும் அது புதிதாக்கப்பட்ட நாம் புதிதாக்கப்பட்ட எல்லா ஜீவியங்களையும் அது நஷ்டப்படுத்தி போடும் என்று திருவாக்கு சொல்லுகிறது இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் நம்முடைய ஜீவனாகி கிறிஸ்து வழிபடும் நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள் நம்முடைய நோக்கம் என்ன நம்மை தேவன் நம்முடைய தேவனுடைய திட்டம் என்ன தேவன் மகிமையில் வெளிப்படுகிற காலத்தில் நாம் அவரோடு கூட உட்கார வேண்டும் அந்த மகிமையில் பழைய மனிதர் சுவாபன் அமில இருக்குமானால் வருகையில் போக முடியாது அவரோடு கூட உட்கார முடியாது ஆனால் தான் சிலர்கள் தேவனுடைய மனிதர்களுடைய விருப்பம் என்ன அவருடைய ஆசை என்ன அதாவது உங்களை ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கணிகை மனவாட்டியாக நியமிப்பதற்கு நான் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் கிறிஸ்து வழிபடும் அந்த மகிமையில யாவரும் காணப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை இலையா நம்முடைய நோக்கம் அதுதான் இல்லாவிட்டால் நாம் கிறிஸ்தவ ஜீவியம் பண்ணியும் எந்த ஒரு பிரயோஜனமும் சொல்லது அப்படினாலே ஆகையால் விவசாரம் அசுத்தம் மோகம் தொழிற்சை உக்கரஹார பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள் இவைகளின் பொருட்டு கீழ்குடியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ வரும் நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரிக்கும் போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள் இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள் பழைய மனுஷனையும் அவனுடைய செயலையும் கலைந்து மையுமே ஹலே லோயா இப்படிப்பட்ட காரியங்களில் அநேக காரியங்களை நாம் விடுதலை பெற்றுவிட்டோம் நம்ம அப்படிப்பட்ட பெரிய பாவங்களை செய்கிறது இல்லை ஆனாலும் வம்பு வார்த்தைகள் உத்தியினங்கள் பொறாமைகள் எரிச்சல்கள் கோபங்கள் இவைகளில் ஒன்று இருந்தாலும் அது புதிதாக்கப்பட்ட எல்லா ஜீவியங்களையும் நஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும் என்பது கத்தருடைய வார்த்தை நம்மை பார்த்து சொல்லுகின்றது இந்த நாளிலே கத்தர் தருகிற வார்த்தை என்ன கொஞ்சம் பிடித்தமா முழுவதையும் தெரியுமே வீட்டில் பலகாரங்கள் சுடுகிறவர்களுக்கு ஆப்பம் போன்ற இதெல்லாம் செய்யறவர்கள் அதற்கு டையாவது இந்த புளிவை உரை இருக்கிறதா என்று வாங்கி அது அந்த பானையில கலைக்க இருக்கிற பழைய புதிய மாவுல இதை விடுவார்கள் விட்டால்தான் அது புளிக்கும் பிடித்து புளித்து எல்லாமே பிடிப்பாகி விடும் அதே ஒண்ணுமாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லும்போது கிறிஸ்துக்குள் இருக்கிற மனிதன் எப்படி இருக்கிறான்னா இரண்டு வருந்தில் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவ குழு இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் பழையகள் எல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின கிறிஸ்து குழு ஒரு மனிதன் இருக்கிறதனுடைய அர்த்தம் என்ன என்றால் பழைய வாழ்க்கை மற்றும் அவனை விட்டு போய்விட வேண்டும் அதுதான் கிறிஸ்து உள்ளே இருக்கிறது இல்லாட்டில் கிறிஸ்து வெளியிருந்து கொண்டிருக்கிறது கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகின்றது கடவுளுடைய பெற்றிருப்பார்கள் பெற்றிருப்பார்கள் கற்பனைகள் எல்லாம் கை கொண்டிருப்பார்கள் எல்லா காரியத்தையும் நாம் செய்து கொண்டிருப்போம் ஆனாலும் இந்த பழைய வாழ்க்கையை நான் ஒரு பட்டியல் வாஸ்தவ கொள்ளோ சேர்ல அந்த மாதிரி உள்ள காரியங்கள் பலவற்றை விட்டிருந்தாலும் சிலதோ அல்லது ஒன்றோ நம்முடைய வாழ்க்கையில் அந்த பழையது இருக்குமானால் புதிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்தி போடும் என்று வாக்கு சொல்லுகிறது எதாவது ஒரு நாடாக நம்ம இருந்து வேலை செய்து விடும் ஆனா ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தா அவன் புது சிருஷியா இருக்கிறான் பழைய ஜீவியம் இப்படி வாசித்த இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின் சொல்லுகிற அப்படினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கத்துடைய பிள்ளைகளே அது ஒரு காரியம் தானே சரி பரவாயில்ல நாம் எவ்வளவு காரியத்தில் விடுதலை பெற்று விட்டோமே என்று நாம் கூட மேன்மை பாராட்டுவது நல்லதல்ல அதாவது இப்படியெல்லாம் நான் மாறிவிட்டேன் என்று மேன்மை பாராட்டி கொண்டிருப்பது அல்ல என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் என்ன இருக்கிறது என்கிறதை நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்று திருவாக்கு ஒரு சொல்லுவார் அதாவதுலாம் விடுதலை பெற்றிருக்கிறோம் என்ன என்கிறதை கண்டுபிடித்து கண்டுபிடித்து கண்டுபிடித்து கண்டுபிடித்து விட முடியாத அதற்காக உபவாசம் இருந்து ஆண்ட விடத்தில் மன்றாடி அப்படி விடுதலை பெற்றேன் என்று அவர் சொன்னார் ஹலோ தேவனுடைய பிள்ளைகளே நமக்கு அருமையான சத்தியத்தை அல்லவா அந்த சத்தியம் இதுதான் பாவத்தை கொள்ளுகிற பாவத்தை அழைக்கிற பாவத்தை நம்ம நீக்குகிற மெய்யான சத்தியம் அப்படின்னால்தான் இது அநேகர் எதிர்க்கின்றார்கள் இது ஒரு முக்கியமான காரியம் அல்லவா இல்லாவிட்டால் அது வரைக்கும் அதாவது நான் இந்த காரியத்தில் எந்த காரியத்தில் விடுதலை பெறவில்லையோ அந்த காரியத்தை வைத்துக் கொண்டே சாத்தான் குற்றப்படுத்துவான் என்று சரீரத்தை ஆண்டவர் அடக்கம் பண்ணினார் என்று வேதத்தில் சொல்லி இருக்கின்றது அடக்கம் பண்ணும் போது அங்கே போய் நின்றான் என்ன சொன்னான் சரீரத்தில் இருக்கும் ஒரு கொலை செய்திருக்கிறான் அப்படினால அந்த சரீரம் என்னுடையது என்று அவன் உரிமை பாராட்டுகிறான் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவர்களை பார்த்தான் என்ன சொல்வான் என்றால் என்னுடைய அவர்கள் என்னுடைய என்னுடைய காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று அவன் சொல்லுகிறதாக இருக்கும் அருமையானவர்களே ஆனப்படினால அதாவது நாம் இதிலிருந்து விடுதலை பெற ரொம்ப பிரயாசப்பட வேண்டும் அப்போ பரிசுத்த பவுல் அதாவது ஒரு பெரிய பக்தி உள்ள மனிதன் அவர் நியாயப்பிரமானத்தை மீட்பு இல்லை என்கிறதை கண்டு சந்திக்கப்பட்ட போது அவர் அறிந்த மாத்திரத்தில் அதாவது தன்னுடைய வாழ்க்கையை அவர் கண்டுகொண்டார் ஒரு பாவி என்று சொல்லி அவர் என்ன சொல்லுகிறார் நான் பாவியிலும் பிரதமான பாவி என்று சொல்லுகிறார் நான் ஒரு அகால பிறவி போன்ற ஒரு அற்ப மனிதன் இயேசுக்கு முன்பாக என்னை ஒப்பிட்டு பார்க்கும் போது என்னுடைய கல்வியோ ஞானமோ அறிவோ அதிகாரமோ பணமோ எனில் இருக்கிற அழகோ அது மற்ற எதுவா சரி அதெல்லாம் ஒன்றுமில்லை கத்துடைய பார்வைகளை ஒன்றுமில்லை அற்பம் அவைகள்ார்க்கும்போது தன்னை மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவருடைய சுத்தம் ஆண்டவருடைய விருப்பம் என்ன என்றால் அவரை போல நம்மை மாற்ற வேண்டும் என்பதே நோக்கம் ஆதி மனிதனே அவரை போல படைத்தார் என்று நாம் காணுகிறோம் ஆதி மனிதனே அதாவது தேவ சாயலின் படி தேவ ரூபத்தின் படியும் உண்டாக்கினார் அந்த மனிதன் மீறுதல் செய்து அழிவுக்குட்பட்டு அவருடைய குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி மறுபடியும் மனிதர்களை தன்னுடைய சாயலிலேயே மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார் என்று நாம் காணுகிறோம் விரும்பிதான் அவர் உலகத்திலிருந்து இத்தனை பாடுகளையும் பட்டார் நான் கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும் என்று விரும்பி அனைபடினாலே இப்பொழுது மேன்மை பாராட்ட இடம் இல்லை நான் கிறிஸ்துவை நோக்கி இருக்கின்றோம் ஆண்டவர் மகிமையில பிரசாரமாகும் போது வெளிப்படும் போது நாம அவரோடு கூட உட்கார வேண்டும் அவரோடு கூட கலிகோற வேண்டும் அவர் தமிழர் பிள்ளைகளுக்கு ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த மேன்மையான மனிதர்கள் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்முடைய அனுப்பி தந்திருக்கிறார் தனிப்பட்ட முறையில் அடைய முடியாது உதவி செய்ய முடியாத நமக்குள்ளே நம்ம தங்கி இருக்க முடியாத தங்கி இருந்து அதாவது பழைய வாழ்க்கை முழுவதையும் விட்டு விடுவதற்கு அந்த சக்தி அந்த பலனை பெற்றுக்கொள்ளும் அந்த உன்னத பலன் நமக்குள்ளே இருக்கின்றது ஆற்றபடி நடந்து அந்த விருப்பத்தின்படி அதற்கு தேவ ஆவியானோர் நமக்கு உதவி செய்ய நமக்குள்ளே இருக்கின்றார் அவருடைய உதவியை பெற்று நாம் அப்படி ஆக வேண்டும் ஏதோ சில காரியங்களை விடுதலை பெற்றுவிட்டோம் என்று நாம் மேன்மை பாராட்ட முடியாது கொஞ்சம் கொஞ்சம் பிடித்தமா விசகிந்தமா முழுவதையும் உப்ப பண்ணிவிடும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டு நான் சோதரிகிறேன் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வாக்கியத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால் திராட்ச ரசம் இந்த ரசம் ரொம்ப எபெக்ட் உள்ளது ரொம்ப பவர் உள்ளது அனடினால இந்த திராட்சரசத்தை புதிய ரசத்தை பலந்துருத்திலே வைக்கக்கூடாதான் வைத்தாச்சுன்னா அந்த திருத்திய அந்த ரசம் கிழித்து போடுமா அப்படினால புது ரசத்தை புது வைக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம் புது திராட்சை ரசத்தை பலன் துருத்திகளில் வாழ்த்து வைக்க மாட்டான் புதுரசம் திருத்திகளை கிழித்து போடுவோம் புது ரசம் இருக்கிறதா திருத்தியை கிழித்து போடும் விவசாயிகளும் கெட்டுப்போ துருத்தியும் கட்டுப்போகும் ரசத்தை புது திருத்திகளில் வார்த்தைக்க வேண்டும் என்று பொது ரசத்தை பொது திருத்தியிலே அங்கதான் பழைய வாழ்க்கை உடையவர்களுக்கு அதாவது அந்த புது ரசத்தை அது தூயாவிய களைந்து விட வேண்டும் அதை வைத்துக் கொண்டே இருந்தால் என்ன ஆகுமா நஷ்டம் ஆகிவிடும் இதுவும் போயிடும் இந்த ரசமும் சந்திப்போகும் துருத்தியும் கெட்டு போகும் என்று வேதம் சொல்லுகின்றது சொல்லுவாரல அதாவது ஒரே ஊற்றுக்கனில் தண்ணியும் திப்பான தண்ணியும் புறப்படுமா என்று கேட்கிறார் ரெண்டும் புறப்படாது இல்லவா அப்படினால பசுத்தாய் பெற்றுக் கொண்டு மக்கள் வாய்நாள கெட்ட பேசலாமா இனிப்பாக லட்டு சாப்பிடற மாதிரி தெரிகிறதாக இருக்கிறது அது என்ன செய்த போடும் தெரியுமா திருத்திய கிழித்து போடுறோம் திருத்தி உள்ள இருக்கிற புதுரசம் அந்த பசுத்த ஆவி அவர் தூய்மையானவர் அவர் புதுப்பிக்கப்பட்ட அவர் அவரை உள்ளே வைத்துக் என்ன ஆகிவிடும் போய்விடும் வைக்க முடியாது பழைய ஜீவி வைத்துக் அந்த புது ரசத்தை முடியாது ஆனால் கத்துரை பிள்ளைகளை நம்முடைய பழைய வாழ்க்கை மிக்கவும் கலைந்து விட வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுயா அலேயா நம்முடைய ஜீவியத்தை பார்த்தவுடன் இவர்கள் தேவ ஜனங்கள் என்று நம்முடைய வாயின் வார்த்தை நம்முடைய தோற்றம் நம்முடைய பார்வை நம்முடைய நடைமுறைகள் இவர்களை காணுகின்றவர்கள் இவர்கள் கர்த்தனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகின்றார் அலேலுயா இல்லாவிட்டால் பழைய புளித்த மாவை நீண்ட நாட்களாக வைத்துக் கொண்டிருந்தால் அது என்ன செய்யும் எல்லாம் பெற்றுக் கொண்ட ரஷிப்பையும் விட்டு போன பழைய காரியங்களை பழைய செய்ய வைத்துவிடும் என்று நாம் காணுகின்றோம் அப்படித்தான் சிலருக்கு கொஞ்ச நாள் விடுகிறார்கள் அப்புறம் படைபடி செய்கிறார்கள் அதைத்தான் நாய் தான் கைக்கிறது திரும்பவும் திணுகிறது போல அதாவது வாழ்க்கை என்று சொல்லிதான் அப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்று திருவாக்கு சொல்லுகின்றது அருமையான கத்துடைய பிள்ளைகளை இந்த நாளில நாம் என்ன பார்க்கின்றோம் அதாவது கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் கட்டுப்போ பண்ணிவிடும்படினால ஆசை இச்சைகளையும் சிலுவையை அறைந்து விட வேண்டும் அவைகளை கலைந்து விட வேண்டும் என்று திருவாக்கு சொல்லுகிறபடினால நான் சொத்து இருக்கிறேன் அலையிலொய்யா அலையிலொய்யா அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும் அப்போ சொல்லி அவளுடைய ஒரே நோக்கம் என்ன அதாவது நான் கிறிஸ்தவனுடைய உயிர் திறந்த வல்லமையே வரணும் வருகையிலே பங்கு பெறணும் என்றுதான் அவருடைய ஆசை ஆனபடினால அவரில் இருக்கிற விலகின நீங்கும்படியாக அவர் எப்படி என்ன பிரயாசப்படுகிறார் பாருங்க ரோம இருக்கோம் ஏழு பத்தொன்பது பத்தொன்பதும் இருபதும் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் அந்தபடி நான் விரும்பாத இணையத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன் உள்ளான மனசனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய மேல் பிரியமா இருக்கிறேன் இருக்கிறேன் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தின் அவைகளில் இருக்க காண்கிறேன் அது என் அவைகளை உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அவர் அவருடைய விருப்ப நோக்கம் என்ன அதாவது பழைய வாழ்க்கை எதுவும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க கூடாது என்பதுதான் அவருடைய நோக்கம் அனைப்படினால அதற்காக கவலைப்படுகின்றார் அதாவது நாம் வைத்திருந்து சாதாரணமாக மேர்மை பாராட்டி பெரிய காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டோம் இப்பொழுது செய்கிறது இல்லை இப்பொழுது நாம் நன்றா இருக்கிறோம் அப்படி என்று நாம்மை பாராட்டக்கூடாது என்றால் நம்மள இருக்கிற விலைகளை சுகுத்து கவலைப்பட வேண்டும் ஒரு சிறிய காரியமும் நம்ம கற்றுடையவர்களே போகாமல் தடுத்து போடும் அனைப்படினாலும் கற்றுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறவைகளை இப்படி அப்போசரன் சொல்கிறது போல நல்லவைகளை செய்யணும் நான் விரும்புற தீமையே செய்துவிடுகிறாட்சி சொல்லிக் கொண்டே சொல்லுகின்றது என்று அவர் தவித்தார் தவிக்கிறார் தண்ணில் இருக்கிற குறைகளை குறித்து கவலைப்படுகின்றார்களோ அதற்காக என்றால் அத்தனை முறையை நான் பாவரிக்கை செய்ய வேண்டியது வருகின்றது அப்படி என்றால் இதற்கு இடையில நான் என்ன செய்வேன் எப்படி நான் போக முடியும் பாருங்க ஒரு காந்தத்தை எடுத்து ஒரு புது ஆணிலே துரு இல்லாத ஒரு ஆணில வைத்தாலும் டக்கு மேலிருந்து காந்தம் வர்றது ஓடி போய் பிடித்துக்கொள்ளும் ஓடி போய் காந்தத்துல ஒட்டி கொள்ளும் அந்த ஆணில இருந்தால் வைத்து ஒட்டினாலும் பிடிக்காது நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் அல்லவா தேவனுக்கு மகிமிகளா அதே விதமாக ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் வருவார் ஆண்டவர் மத்திய ஆகாயத்திலே வருவார் சிலையலுவா அவர் வரும்போது கிறிஸ்துகள் படைவுகள் ஒளிந்து போயினதாக இருக்கிறான் என்று சொல்லி இருக்கிறது ஆண்டவர் எப்பொழுது வந்தாலும் ஒரு மத்தியில தான் வருவார் அங்கிருந்து இங்கிருந்து இந்த வாடி அங்கே போயிடும் அதை மறித்து ஒருவர மறித்து விட்டு மறித்து அடக்கம் பண்ணி இருந்தாலும் அந்த எலும்புகள் எல்லாம் அந்த எலும்புக்குள்ளே நம்முடைய ஆத்மா வந்து புகுந்து அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டோம் அவரோடு கூட ஆகாயத்தில் அவர் கீழே வர மாட்டார் மத்திய ஆகாயத்துல தான் வருவார் கீழே இருந்து லிட்டாகி மேலே போகணும் அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும் அல்லவா மகி இல்லையா அதற்கு நாம் ஆய்துத்தான் இத்தனை பாடுகளும் இத்தனை பிரயாசங்கள் அதற்கு தானே காரியங்களை விட்டு வந்தது அதற்காகத்தானே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற சில நெருக்கடிகள் விளைவினங்கள் எதற்காக அதற்கு தானே அதாவது கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் மயவுகளை வழிபடும் போது அவரோடு கூட நாம் இங்கே அரியணையில இருப்பதற்காகத்தானே இத்தனை பாடுகளே நாம் பட்டுக்கொண்டிருக்கின்றோம் அருமையானவர்களே இப்படி நம்மில் இருக்கிற பழைய கிரியைகளை அழித்து விட வேண்டும் அப்படி அவர் தவித்தார் விடுதலை பாருங்க எட்டாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் என்னை பாவம் என்றவர்களின் பிரமாணத்தை விடுதலை ஆக்கிட்டு விடுதலை ஆக்கிற்று விடுதலை ஆக்கிற்று பழைய மனிதன் பழைய பிடித்தார் அச்சடையாளத்தை என்னுடைய சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் புதிய சிலையம் எதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது நிறைய ஆராதனைகள் நிறைய ஊழியங்கள் நிறைய கூட்டங்கள் நிறைய இருக்கிறது இருக்கிறது அதை பற்றி நாம சொல்லுகிறது புதிய சிலை உருவாக்கப்பட்டிருக்க எதற்காக இவ்வளவு உன்னதமான சத்தியங்களை தேவர் எதற்காக தந்திருக்கின்றார் ராஜாவுக்கு மனவாட்டி வேண்டும் என்றாலே ஒரு சுத்திகரிப்பு உண்டு ராஜா தனிடத்தில் சொல்லுகின்றார் உனக்கு சுத்திகரிப்பு எல்லாம் இருக்கின்றது ஏழு தாதிமார்களை தந்திருக்கிறேன் ராஜா உன்னுடைய டைம் வந்துட்டு ராஜாட்ட போறதுக்கு முன்புரிப்பு அழகு அதெல்லாம் வேண்டியது இருக்கிறது ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா அவர் வெளிப்பட போகின்ற அவரிடத்துல போறதுக்கு என்ன அழகு வேண்டும் பரசுத்த அலங்காரம் அலேலையா அலங்காரம்னவாட்டியாக அவரோடு கூட அரியணையில அமரச் செய்ய போகின்றது என்று நாம் காணுகின்றோம் லேலையா ஏழு காதிமார்கள் நமக்கு ஏழு உபதேசம் தந்திருக்கிறது லேலையா ஏழு உபதேசங்களை கற்று தந்திருக்கின்றார் நம்மை திருச்சலையாகி கன்னி மாடத்தில் சேர்த்திருக்கின்றார் இதற்காக அடுத்து ராஜா வரப்போகின்றார் அவரை சந்திப்பதற்காக அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக அதற்காக நம்மை இந்த கன்னிமாடமாகிய இந்த திருச்சபைக்குள்ளே ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார் அருமையானவர்களே இதை நாம் ஒவ்வொருவரும் மனதில் வைத்துக் கொண்டால் நம்முடைய பழைய துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற பழைய புளித்தமா நம்மை விட்டு முற்றமாக நீங்கி போய்விடும் அதை மாட்டோம் இந்த வருடத்தின பிள்ளைகளை செய்வோம் மனிதம் என்ன இருக்கிறது பாதிக்கப்படுகிறோம் நீங்களை செய்யம்மாணம் என்னை மரணம் என்கிறது விடுதலை ஆக்கி அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்தை இறை அந்த உபதேசத்தை நாம் சரியாக கடைபிடிப்போம் என்று சொன்னால் இருக்கிற புளித்தமா நம்மை விட்டு நீங்கிவிடும் ஏற்கனவே புதிதாக்கப்பட்டவை புதிதாகவே இருக்கும் இல்லாவிட்டால் பழையகள் இருந்தால் புதியவைகளையும் இக்கு மயிமைதாக ஹலே லோயா ஹலே இலையா தேவனை ஆராதிக்கின்ற மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று இரண்டாவது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம் ஹலேலோயா தேவனுக்கு மய்மை கொஞ்சம் புளித்தமா பிசைந்தவளம் முழுவதையும் உப்ப பண்ணிடும்பால நாம் வாசித்த பிரகாரம் அநேகத்தோட விட்டு விலகிவிட்டோம் இருக்குமானால் நீக்காக இரவனிடத்தில் நாம் வேண்டுதல் செய்ய வேண்டும் அடிக்கடி பாவரிக்கை செய்ய வேண்டும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டு எப்படியாவது கிறிஸ்துவின் நாளிலே அந்த உயிர் தந்த அந்த கிறிஸ்துவ நாளிலே நான் அதில் பங்கு பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் அலுவயா ஹலே இலையா தேவனுக்கு மயமே இரண்டாவதாக ஒன்று குருந்த இரண்டு ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாோடு அல்ல ஆதலால் தேவனை ஆராதிக்கிற மக்கள் புளித்த மாவோடு அல்ல உட்குணம் பொல்லாப்பு எனும் புளித்த மாவோடும் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவோடும் அல்லவு உண்மை எனும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசை உண்மை என்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகை ஆசை ஆசிரியம் தேவனை பரிசுத்தராதனை செய்கிறனா தேவனுடைய திருப்பந்தியிலே பங்கு நாம் அதாவது பழையமா பழைய புளித்தமா துர்க இந்த பழைய புளித்தமா நம்மிடம் இருக்கக்கூடாதான் என்ன இருக்கணும் எல்லாவற்றிலும் துப்புரவு உண்மை என்கிற இந்த புளிப்பில்லாத அப்பத்தோடு தேவனை ஆராதிக்கணும் பண்டிகை ஆரா சொல்ல வெளிச்சுடிக்க வேண்டியம் என்ன நம்ம புளித்தபா என்ன துர்க்குணம் நம்மிலே இருக்கின்றதா துப்புரற்ற ஜீவி நம்மளே உண்டா இவைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் மேன்மைக்கு நம்மை விடாது நம்மை கீழே கொண்டு போய் போய்விடும் அருமையான கத்தடி பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தற்கும் ஒரு கொலைகாரராக இருந்தார் சிறவையில் சேர்ந்த மனிதனை எகித்தன் ஒருவன் அடிக்கிறதை கண்டு அவனை ஒரே அடியாக அடித்து கொண்டு போட்டார் கொன்று மண்ணிலே புதித்து விட்டார் என்று நாம் இந்த மோசு ஒரு சாந்த சுவியாக மாறிவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம் மோசை பூமியில் உள்ள எல்லாரும் பார்க்கலும் சாந்த குணம் துர்குணத்தை மாற்றிவிட்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் இந்த துர்க்குணத்தை மாற்றுவதற்காக அவருக்கு கிருத்தர் ஒரு வேலையை கொடுத்தார் ஆடு வைக்கிற தொழிலை கொடுத்தார் என்று நாம் காணுகின்றோம் ஆடு வைக்கிற தொழில்தான் இருக்கிற தொழிலே கஷ்டமான தொழில் அதுல பொறுமை இல்லாதவர்கள் ஆடு வைக்க முடியாது ஒன்று அங்க ஓடும் ஒன்று இங்க ஓடும் ஒன்று அங்க ஓடும் இவர் எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஓடிடும் தொழில் மாற்றி விட்டார் துர்குணம் முற்கோபம் என்பது ஒரு துர்க்குணம் இது பழைய புளித்தமா என்று நாம் காணுகின்றோம் கண்ணாடி பாத்திரத்தில் ஒரு பக்க சந்தை கோபத்துல கேளை போட்டோம் என்றால் உடைந்து போய்விடும் கோபம் உள்ளது கொடுமை உள்ளது என்று நாம் காணுகின்றோம் ஆ தேவனுடைய பிள்ளைகளே இந்த மாதிரி மோச குறித்து ஆண்டவர் சொல்லும் போது மீறியம் இடத்திலும் ஆர்வனிடத்திலும் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார் பாருங்க என்ன ஆகும் திரு பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்த மோசே என்பவர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் ஒரு கோபக்காரர் ஒரு குறைகாரராக இருந்த மனிதனே ஆண்டவர் இப்படி மாற்றினார் நம்முடைய வாழ்க்கையிலேயோ சில துன்பங்கள் துயரங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இவைகள் வருகிறது எதற்காக துர்களுக்கு மாற்ற முடியாத நம்முடைய வாழ்க்கையிலே சில துன்பங்களை நாம் விரும்பாத சில காரியங்களை கர்த்தரமைக்க அனுமதித்து இந்த மோச ஒரு பெருந்தலைவனாக மாற்ற இந்த மோச தேவனோடு முகமுகமாய் பேசக்கூடிய ஒரு நல்ல அனுபவத்து கொண்டு வர முடியாத ஒரு சந்த மாற்றார் கோபத்தை உண்டு முக்கியமான ஒரு துர்கம் என்று நாம் காணுகின்றது இருந்தது அந்த காரியத்தை நாற்பது ஆண்டு காலம் மகசை ஆடும் மேய்த்தார் என்று நாம் காணுகிறோம் ஆளுமே அந்த பொறுமை அவருடைய வாழ்க்கையில உண்டாயிற்று என்று நாம் காணுகிறோம் நிறியமும் ஆர்வனும் இந்த மோசடி முருமறுத்தார்கள் அதாவது அவர் பிரஜாதி பெண்ணை கட்டியிருந்தபடினால் அப்படி ஒரு பக்கம் அது மாத்திரம் இல்ல இவரோடுதான் கர்த்தர் பேசினாரா எங்களோடும் கத்தர் பேசவில்லையா இவர் மட்டும் தான் தீர்க்க எதிர்த்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் ஆண்டவர் கேட்டார் ஆண்டவர் அதை கேட்டார் ஆண்டவர் அதை கேட்டு மூன்று பேரையும் கூப்பிட்டார் சொல்லுகிறார் சகல ஜனங்களிலும் சாந்தபுணம் உள்ள புருஷன் ஆனால் நீங்கள் உங்களுக்கு அதாவது தரிசனம் இருக்கலாம் ஒருவர் உங்களுக்குள்ளே திருக்க திருச்சியா இருந்தால் சொப்பனத்தில் அவன் என்னை பார்ப்பான் தாசன மோசி அப்படி அல்ல என்னை பார்த்தவன்லையோயா நம்முடைய துர்கும் போது பொல்லாப்பு நீங்கும் போது துஷ்ட கிணிகள் நம்மளுக்கு அகலும் போது என்னாகுவாம் கத்தரை முகமுகமாய் பார்க்க ஒரு அனுபவம் கிடைக்கும் அனுபவிப்பதற்குரிய ஒரு சாட்சியம் அதனால் நமக்கு கிடைக்கும் என்று நாம் காணுகின்றோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை என்ன பார்க்கிறோம் கொஞ்சம் பழைய ஜீவியோ நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அது தெய்வீக உறவுக்கு இடங்கள் ஆகிவிடும் தேவத ஆரம்பத்தில் எத்தனை பேர் தேவ தர்சனம் கண்ணை மூடி உடனே பார்க்கின்றோம் தேவ சமூகத்தில் போனால் ஜபத்தை விட்டு எழும்பு முடியாது வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ஜீவியத்தை நஷ்டப்படுத்த ஆரம்பிக்கும் சொல்லுகின்றது ஆனால் எப்படினால்தான் வரவர வர வர அப்படி மங்கி போகிறது வர வர வர வர பின்தங்குகிறது ஆலயத்திற்கு அதாவது இப்போ ஆராதனை ஆரம்பிக்கட்டுமே ஒரு பாடல் முடியட்டுமே போகலாம் என்றுிக்க உடன டி ஒன்று படிக்க சொல்ல இருக்கிறது அப்படி ஆகின்றது அதுதான் தூண்டும் தூண்டிருந்த புதிய ஜீவியத்தை கொஞ்சம் மனிதன் நமக்குள்ள பழைய மனித ஜீவிய நமக்குள்ள இருக்கிறபடினால் அப்படி ஆகும் அருமையான பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் அதாவது நற்குணம் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் இல்லையா அருமையான கட்டண பிள்ளைகளை நம்முடைய மூன்றாம் அதிகாரம் வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கலாம் அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் ஆவியாகிய மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்கிற கடவுள் இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணம் நற்குணம் அதுவே உங்களுக்கு அலங்காரமாக இருப்பதாக புறம்பான அலங்கரிப்பு அல்ல எங்களுக்கு தெரியும் ஒரு அம்மாவோடைய தலையில் முடி கிடையாது அவங்க ஒட்டு முடியை வைத்து கீழே தரையில் படுற அளவுக்கு பின்னியும் போட்டு அதில் நிறைய அந்த பூ இந்த பொருளாக வைத்து வந்து ஆலயத்தில் முன்னுக்கு வந்து இருந்துக்கிடுவாங்க முன்னுக்கு இருந்துக்கிடுவாங்க பார்க்குறவங்கெல்லாம் பார்த்து அப்பா என்ன முடி வளர்ந்துருக்குது என்ன அச்சு உழவுதான் இருக்குது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தது அருமையானவர்களே ஒரு நாள் புலம்பான அலங்கரிப்பு நமக்கு வெட்கத்தை உண்டாக்கி விடும் கிறிஸ்துவின் ஆளிலே கைவிடப்பட வைத்து விடும் நம்மை அது அப்படின்னால எப்படி இருந்தார்கள் பின்னர் அம்மா ஒரு கை கையில் வைத்து அந்த கை குழந்தை இதில் பூ பூவமாக அது விளையாடி விளையாடி முடிவு பிடிச்சி இழுத்து இழுத்தவுடனே எல்லாம் பூஞ்சி பூஞ்சி வந்தவுடனே எல்லாம் எப்படி ஆயிடுச்சு பிளாக் என்ன செய்ய முடியும் சேலை எடுத்து தலையை மூடிக்கிட்டு கையில எடுத்துக்கொண்டு ஒரே ஓட்டமா ஓட நருமையான கற்றுடைய பிள்ளைகளே நருமையான கற்றுடைய பிள்ளைகளே இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம் நற்குணம் இல்லையில தேவனுக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையை நெற்குணமுடையவர்களாக நாம் மாற்றிக் கொள்வோம் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற பழைய புளித்த மாவோடு அல்ல தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுக்கு பண்டிகை செய்கிறவர்கள் துர்க்குணம் பொல்லாப்பு என்கிற இவைகளை வைத்துக்கொண்டே செய்யக்கூடாது அவர்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இருதயத்தில் மறைந்திருக்கிற நற்குணம் மோச பூமியில் உள்ள சகல ஜாதிகள் மத்தியிலும் அவர் நல்ல குணம் படைத்தவர்களாக இருந்தார் என்று நாம் காணகின்றோம் ஆண்டவர் அவரை இசனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பெரும் தலைவனாக மாற்றினார் ஆண்டவர் அவரை மலைக்கு வரைச்சுவே குடர்ந்த யோசுவா கூட அந்த அனுமதி கிடைக்கவில்லை அந்த மோசைக்கு அனுமதி கிடைத்தது அவர் அங்கேயே போய் அதாவது தேவனை முகமுகமாக பார்த்தார் அவர்தான் ஜனங்களுக்கு பத்து கற்றலை வாங்கி கொண்டு வந்தார் என்று நாம் காணுகின்றோம் உங்களையும் என்னையும் தேவன் எப்படி மாற்றுவதாக விரும்புகின்றார் நாம் கர்த்தரை காண வேண்டும் கண்ணை மூடி கண்ணாடியில பார்க்கிறது போல அந்த சாயலாய் பார்க்கிறது மட்டுமல்ல இறைவனை முகமுகமாய் பார்க்கக்கூடிய ஒரு சுராய்ச்சியம் நற்குணம் உள்ளவர்களுக்கு பழைய மாவை கலைந்து போட்டவர்களுக்கு பழைய ஜீவத்தை விட்டுவிட்டவர்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கின்றார் அமேன் அமேன் அவன் என அருமையான கச்சட பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில இப்படி எங்களுடைய ஊழியக்காரர்கள் கேள்விப்படக்கூடிய அளவுக்கு கூட சில காரியங்கள் இருக்கின்றது அப்படி என்றால் வைத்துக் கொண்டிருக்கலாமா புதிய நஷ்டப்படுத்தி உப்பி விடுமேக்கிவிடுமே அப்படி இல்லாதபடி அதாவது இந்த வாளில கத்துடை வார்த்தை உங்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் பலர் இடத்துல பேசிக்கொண்டிருக்கின்றது அதுபடியால அதாவது பழைய மாவை பழைய துருக்குணம் பொல்லாப்பு என்கிற பழைய மாவை புறம்பே கலைந்து விடுங்கள் அது எந்த நிலையில் நம்மிடத்தில் இருந்தாலும் சரி அதை நாம் மாற்றிக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார் தேவ என்ன பாருங்க இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நாலு வரைக்குள்ள வசனங்களை நாம் ஒருவர் வாசிக்கலாம் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவரே யாரா இருந்தாலும் சரி ஊழியக்காரனா இருந்தாலும் சரி விசுவாசிகளாயிருந்தாலும் சரி யாராயிருந்தாலும் சரி போக்கு சொல்ல இடம் இல்லை போக்கு சொல்ல இடம் இல்லை மற்றவர்களை குற்றவாளியாக தீர்ப்பதற்கு யாருக்கும் அதிகாரம் உரிமை கிடையாது ால அது தேவனை பொ அதை நாம் சொல்ல முடியாது நாம் நம்மை பார்க்க வேண்டும் நம்மளே பழைய மனித சுவாமி இருக்கிறதா நம்ம என்கிறதை தான் நாம் கண்டுபிடிக்க ஒழிய பிறரை மற்றவர்களை நாம் குறை சொல்லக் கூடாது வாசய நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ நீ தீர்க்கிறவை அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உண்மை குற்றவாளியாக தீர்க்கிறாய் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு விட்டுவிட்டு இந்த பிரகாரம் பின்பற்றி வந்தவுமே என்ன கிடைக்கும் பாண்ட பனிரண்டு பேரும் பனிரண்டு சிங்காசனத்தில் உட்கார்ந்து பனிரெண்டு கோத்திரத்தையும் நியாய ஆன அப்படினால நாம் நியாயத்தீர்ப்பு பழைய வாழ்க்கை இருக்குமானால் அவர்களுக்கு நியாய உண்டு வாசிங்க தொடர்ந்து குற்றவாளிகளுடன் தீர்த்தும் அவைகளையே செய்கிறவனே நீ தேவனுடைய அவருடைய தயவு பொறுமை நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வரியத்தை விருப்ப நாம் குணப்படும்படி ஏவுகின்றது என்று அறியாமல் இருக்கிறாய் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ ஆண்டவர் தேவன் நம்முடைய வார்த்தை அனுப்பி நம்ம என்ன எதிர்பார்க்கிறார் நாம் குணப்படும் இல்லையில குணப்படும்படியாகத்தான் ஓர் நேரத்தில் ஏ முதல்கள் சில பிறகு சில நெருக்கடிகளை கொடுத்து இதை விட்டுவிடு விட்டுவிடு என்று சொல்வதற்காக தேவனுடைய பிரசங்கிக்கப்படும் போது தேவ தயவு நமது மேல் இருக்கிறபடினால இந்த வார்த்தைகள் தேவ தயவு அவருடைய தயவு என்ன நாம் குணப்பட வேண்டும் என்பது குணப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்னும் குணப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் லட்சிகப்பட்டு கொண்டிருக்கின்றோம் லட்சிக்கப்படுவோம் லட்சி பூர்ண லட்சி போன்று இருக்கின்றதுலயா வேலையிலா பூர்ணவான பின்பு என்று எிருக்கிறது நாம் எல்லாரும்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறபடி மேல ஆண்டவரைகிறேன் ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவரின் யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் இவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பின்படி உன்னைத்தானே நீ குற்றவாளியாகி தீர்க்கிறாய் என்று திருவிழாக்க சொல்லுகின்றது அருமையான தேவையான பிள்ளைகளை மற்றவர்களை குற்றவாளிகள் என்று நாம் சொல்லக்கூடாது சபையினுடைய மக்கள் அதாவது அந்த நிலைக்கு வந்துவிட வேண்டும் அதாவது எப்பொழுதுமே நம்மையே பார்க்க வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நம்மை பார்க்க வேண்டும் என்னும் என்ன குறை என்னும் என்ன பழைய ஜீவிய என்ன இருக்கிறது எனக்கு தாரம் நான் ஒரு வளர்ச்சியும் அடைய முடியவில்லையே பழைய அனுபவம் தானே இருந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் அதுல ஒரு மாற்றம் இல்லையே அதாவது வளர்ச்சி இல்லையே பெற முடியவில்லை புதிய அனுபவங்கள் இல்லையே இத்தனை வருடங்களாக ஒரே மாற்றம் வளர்ச்சி இல்லையே நாம் நம்மை பார்க்க வேண்டும் பிறரை பார்க்க பார்க்க பிறரை குற்றப்படுத்த குற்றப்படுத்த நம்முடைய போய்விடும் நாம் அதை செய்து கொண்டு மற்றவர்களுக்கு எப்படி அது செய்யக்கூடாது அருமையான கற்றுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய பிள்ளைகள் அதாவது நாம் கிறிஸ்து பிரசன்னாகும் போது கிறிஸ்துவ வெளிப்படும் போது நாம் எல்லோரும் மகிமையில வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பியிருக்கிறார் ஹலே லோயா ஆணையிலே துருந்தால் காந்தம் எழுக்காது என்று நாம் அறிகின்றோம் அது எப்படினால நம்முடைய வாழ்க்கையிலே பழைய ஜீவியம் இருக்குமானால் மத்தியாக வரும்போது இந்த பாடி லுட்டாகாது இந்த பாடி மேலே எழுந்தி போகாது கலைந்து விட வேண்டும் இல்லையா கலைந்து விடுவோமா ஆமா கலைந்து வேண்டும் அதுதான் நாட்கள் கடந்து விட்டது ஆண்டனுடைய நாள் எப்பொழுது இருக்கலாம் இல்லையா எப்பொழுது என்று தெரியாது அல்லது நம்முடைய நாளில் எப்பவும் இருக்கலாம் எப்பவும் இருக்கலாம் நாம் என்று ஒன்று கேரண்டி இல்லை யாருக்கும் கேரண்டி கிடையாது ஆனப்படி நாள இருக்கலாம் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று இறைவாக்கு சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதனைகிறேன் நம்மை எல்லோரும் சொல்லணும் என்னுடைய காதல சில பெண்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பாக்கியவதி வந்ததிலிருந்து ரொம்ப பாக்கியம் உள்ள பிள்ளை நல்ல பிள்ளை என்று பலர் சொல்லி இருக்கிறத நம்முடைய காதநாளை கேட்டிருக்கிறோம் லே இலையா அப்படி நம்மில் உண்டான மாறுதலை குறித்து பிறர் சாட்சியும் சொல்ல வேண்டும் லே இலையா ஏன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னாத சாட்சி பெற்றார் பாடி ார் நம்மை குறித்தோடு சாட்சி கொடுக்க வேண்டும் நம்முடைய சாட்சி தான் புதிய சிலைவுக்கு மேன்மை புதிய சிலைவுக்கு மேன்மை அதுதான் இன்னார் போற சபையா அது ஒரு நல்ல சபை என்று சொல்லும்படியாக நாம் சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும் வாக்கியும் நீ குணசாலி என்பதை ஜனமாக ஊராரெல்லாம் அறிவார்கள் ஊராரெல்லாம் அறிவார் ஊரெல்லாம் சொல்லுகிறாங்க நீ குணசாலி குணமடைத்த பிள்ளை என்று ஊராரெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று நம்மை பார்த்தோம் சொல்ல வீடு சந்திக்க போனா சில இடங்கள் எல்லாம் ஓ அவங்க போற சபகாரங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பயமுக்தியாக சொல்லுகிறது நானும் பார்க்கிறேன் வீடு சந்திக்க போகும்போது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரியும் இல்லவா இவர்கள் போகிற சபையினுடைய பாசத்தை வந்திருக்கிறார் என்று ஒரு பெருமையாக சொல்லுகின்றார்கள் ஆனா அப்படினாலே நம்ம பற்றி ஊராரெல்லாம் சொல்லணும் என்னாரா குணசாலியான ஸ்திரீ புணசாலியான புருஷன் என்று சொல்லணும் கட்டட பிள்ளைகளே நம்ம பிரகாரம் நடந்து கொள்வோம் வேகமாய் மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பதினோராம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை ஒரு வாசிக்கலாம் பற்றிய காரியங்களை இங்கே நாம் பார்க்கின்றோம் செய்தான் சாலமோ பொல்லாப்பானதை செய்தான் சாலமோனை போல வரம்பற்றவர்கள் யாரும் இல்லை சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கும் போது சொன்னார் உனக்கு மண்ணும் பெண்ணும் போன்ற இந்த ஞானமுடையோம் அப்படிப்பட்ட ஞானம் படைத்தவரையும் என்னாயிற்று சொற்ப மதியம் சொற்ப மதியம் கெடுத்து எல்லாவற்றையும் இழக்க செய்து விட்டது சாலமோனுடைய பெயரே அப்புறம் வேதத்தில் இல்லாமல் போயிற்று என்று நாம் காண கண்டும் அருமையான கற்றுடை வரம் பெற்றிருந்தாலும் சரி வல்லமையை பெற்றிருந்தாலும் சரி நாம் பழைய ஜீவிகம் கூடாது சாலமோன் புல்லாப்பான காரியங்களை செய்தான் என்று வேதம் சொல்லுகின்றது பிரசங்கி என்று புஸ்தகம் பதினோரு பத்தாம் அதிகாரம் முதலாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கிறோம் ஈக்கள் தைலக்கானுடைய பரிமள தைலத்தில் நாரி கெட்டுப்போக பண்ணோம் கனத்திலும் பெயர் பற்றவனே சொற்ப மதியினமும் மகிமை உண்டாவதாக சொற்ப மதியினால் அதுக்குள்ள ஒரு ஈ சத்த ஈ உள்ள விட்டால் ஈ உள்ள விழுந்து செத்து விட்டால் அந்த தைலம் ஆறி கட்டுப்போம் எத்தனாயிரம் விலையேறப்பெற்ற ஒரு பரிமள தைலமாக இருந்தாலும் ஒரு அற்ப செத்து போனவர் ஈ உள்ளே விழுந்து விட்டால் அந்த மகிமே போயிட்டேன் அது யாரும் விரும்ப மாட்டார் நாரி கட்டு போடும் என்று சொல்லுகின்றது அருமையான கத்துடைய பிள்ளைகளை அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் வெளியேற பெற்ற பரிமள தைலத்தை இந்த பாத்திரத்தில் நான் பெற்றிருக்கின்றோம் சொற்ப மதியம் அது ஒரு நிமிஷத்தில் கெடுத்து போடும் அதுபடி நான் எப்பொழுதும் பயந்து வேண்டும் என்று வாக்கு சொல்லுகின்றது அருமையான புருஷனை நான் பார்க்கின்றோம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்தை வாசிப்போம் அவர் தேவ தரிசனம் பெற்றவர் சின்ன வயதிலே என்னுடைய எதிர்காலம் இப்படி இருக்கும் என்று அறிந்தவர் அதை கெடுப்பதற்கு அவரை பற்றி பாவம் வந்தது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஒருவனும் இல்லை நீ அவருடைய என்னை குறித்து தேவன் தந்திருக்கிற தரிசனம் என்னை குறித்து தேவன் வெளிப்படுத்த தெய்விக வெளிப்படுத்தல்கள் எப்படி நிறைவேறும் எல்லாம் போக போய் அது எப்படி செய்வது ஓடினாறு விட்டு விட்டு தேவனுக்கு மகிமை உண்டாவதாக பாவத்தை கண்டு விலகி ஓடுகிற தேவ மாரிகர்கள் செய்துவிட்டு அறிக்கை செய்யலாம் சரிந்து வருதளவு செய்து அறிக்கை செய்து கொள்ளலாம் உபதேசம் தான் இருக்கிறேன் என்று எண்ணுவது இல்லை அருமையான கத்தடி பிள்ளைகளை கிறிஸ்து வழிபடும் மகிமையில் காணப்பட வேண்டும் இல்லையா இல்லையா யோசேப்பு எகிப்தை ஆளக்கூடியவர் பெரும் தலைவனாக மாறிவிட்டார் ராஜாவுக்கு யோசேப்பு தேவைப்பட்டது பெரிய அறிஞர்கள் பெரிய விஞ்ஞானிகள் பெரிய ஜோசியர்கள் எல்லாம் தரிசனத்துக்கு விளக்கம் கொடுக்க முடியவில்லை தன்னை காத்து ஒரு தேவ மனிதன் அங்கே வந்தார் யோசேப்பு அழைக்கப்பட்டார் சிறையில் வந்து அதற்கு விளக்கம் கொடுத்தார் நீயே தேசத்தை ஆளு நான் இந்த சிங்காசனத்தில் மட்டும் இருந்து கொள்ளுகிறேன் மற்றையெல்லாம் நீயே செய்ப்பது நம்மை உயர்த்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகின்றார் இல்லை இல்லையா நம்மை உயர்த்த வேண்டும் என்று கத்தர் விரும்புகின்றார் நம்மையும் பாவங்கள் தேடி வரும் அருமையானவர்களே தேவனுக்கு உலகமாக இத்தனை பெரிய போலாங்க செய்வது எப்படி என்று சொன்னார் இல்லையா தேவனுக்கு மயிமை உண்டாவதாக இவர்களை மனதில கொண்டு சொற்ப மதியம் பிடித்தமா பிசைமா முப்பண்ணி போடுவோம் என்று வேதம் சொல்லுகின்றது கரைபடாத உலகத்தால் கரைபடாத பக்தியே தேவனுக்கு மாசு இல்லாத சுத்தமான உலகத்தால் கரைபட்டு கரைபட்டு பக்தியா இருப்பது சுத்தமான பக்தி அல்ல கரைவிட்டு கரைவிட்டு கரைவிட்டு எதிராளினால் கல்லறிப்பட்டு கல்லறிப்பட்டு காயப்பட்டு புண்ணை ஆற்றி கொண்டு தளம்புடையவர்களாயிருப்பது அழகுடையவர்கள் அல்ல அழகை கெடுத்து போடுவது ஒரிஜினல் அழகு இருக்காது ஆனால் அப்படி நான் தேவ சமூகத்தில் தேவன் பிரசன்னமாகும் அவரை நாம் தரிசிக்க வேண்டும் லேலோயா நம்மிடத்தில் இருக்கிற பழைய புளித்தமாக கொஞ்சமாக கூடுதலாக உடனே அகற்றி அகற்றுவதற்கு பிரயாசப்படுவோம் ஜீனுள்ள ஆவியின் பிரமாணம் நமக்கு இருக்கின்றது அருமையான சத்தியத்தை கருத்து நமக்கு தந்திருக்கிறார் அப்போ சொல்ல அதைத்தான் சொல்லுகிறார் நான் நல்லது சேலன்னு விரும்புகிறேன் ஆனால் முடியல ஆனாலும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் என் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் நின்று விடுதலை ஆக்கி இல்லையா அப்படிப்பட்ட விடுதலை படக்கூடிய ஒரு சத்தியத்தை கருத்து நமக்கு ஜீவ பிரமாணத்தை தந்திருக்கின்றார் அவைகளை கடைபிடித்து நாம் இந்த அலையிலோயா அலையலையா மனதில் வைத்து விடும் கொஞ்சம் புளித்தமா பிசைந்த முழுவதையும் ஒப்பப்பண்ணும் புளிப்பாக்கி விடும் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை கரைப்படுத்திவிடும் அவைகளை நஷ்டப்படுத்தி போடும் என்று திருவார்த்தை சொல்கிற நம்மை நாம் வீட்டு ஆராய்ந்து பார்த்து நம்மளிருக்கிற பலகினங்களை நீக்கி கொண்டு நாம் நமக்குள் இருக்கிற புதிய மாவாகியே அந்த தூய ஆவியை